அலமதுல்லா வலாத்து வசலாம் ஆலா ரசூல் இல்லா ஒரு சகோதரர் அதிக பற்று வழி வைத்து கொண்டு வாங்கி கொண்டு ஹஜ்ஜுக்கு செல்லலாமா என்று கேட்டிருக்கிறார் அவருடைய நிலையை பார்க்கணும் ஹஜ்ஜுங்கிறது அசல்ல கடமை இருந்தால் தான் போகணும் அவர் திரும்பி வந்து இதையெல்லாம் சரிசெய்ய முடியும் தன்னுடைய கடன்களை பூரா அடைக்க முடியும் என்ற ஒரு நம்பிக்கை இருந்தால் கடன் வாங்கி